அவர்கள் மாது நபிசல்ல வீட்டிற்குள் நுழைய அனுமதி கேட்டார்கள் நான் அனுமதி கொடுத்தேன் உம் வீட்டில் எங்கே நான் தொழ வேண்டும் என நீர் விரும்புகிறிருந்தார்கள் நான் விரும்பிய இடத்தை அவர்களுக்கு காட்டினேன் அவர்கள் நின்றதும் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தோம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள் நாங்களும் சலாம் கொடுத்தோம்